கருதி அப்போது நபி அலஹி வசல்ல உங்களில் பலவினர்களாலே தவிர நீங்கள் உதவி செய்யப்படவில்லை நீங்கள் அவர்களால் தவிர உணவளிக்கப்படவில்லை என்று கூறினார்கள் புகாரி இரண்டு எட்டு ஒன்பது